பாரதத்தில் தர்மம் என்னின் நிகழ்ச்சியில் நாம் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களை பற்றி பார்த்து வருகிறோம் தர்மம் என்பது நாம் அதை காக்க வேண்டும் அது பதிலுக்கு நம்மை காக்கும் எதுகெல்லாம் வேதத்தில் செய்யு கூறப்பட்டதோ அவை தர்மங்கள் எது வேதத்தில் விளக்கப்பட்டதோ அவை அதர்மங்கள் இதற்காக நமக்கு வேதம் படிக்க இயலுமா அனைவருமே வேதத்தை தெரிந்து கொண்டா தர்மத்தை கடைப்பிடிக்க முடியும் என்கிற கேள்வி எழும் அதற்காகத்தான் ரிஷிகள் அனைவரும் கூடி இத்திஹாச புராணங்களை உலகில் பரப்பினார்கள் வேதத்தை அறிந்தவர்கள் பரப்பினார்கள் ஆகையால் அவர்கள் எளிதாக என்ன எழுதி வைத்தார்களோ அதை அறிந்து கடைப்பிடித்தாலே தர்மத்தை தன்னடையே கடைப்பிடித்தவர்களும் ஒரு விஷயத்தை படித்தும் தெரிந்து கொள்ளலாம் எப்படி கடைபிடிக்கிறார்களோ அதை நடந்து பச்சை லைட் எரிஞ்சிருந்தா இன்னது படித்தும் தெரிந்து கொள்ளலாம் பரீட்சை எழுதி தெரிந்து கொள்ளலாம் அல்லது எப்படி ஒரு முதியவர் ரோட கிராஸ் பண்ணச்சே எவ்வளவு ஜாதரகையா பார்க்கிறார் எங்கெங்க ஜாதிரகப்படுத்திக்கிறார் எந்தெந்த பக்கம் பார்க்கிறார் அதை பார்த்து நாம் பின்பற்றலாம் அப்ப வேதங்களை நேரே கற்க முடிந்தால் செய்யலாம் அப்படி இயலாமல் போன அனைவரும் கற்க இயன்றவன் கூட யாராக இருந்தாலும் அதை கடைபிடிப்பதற்கு முன்னோர்களுடைய முறையை பின்பற்ற வேண்டும் முன்னோர்கள் வேதமறிந்து அத்தை கடைபிடித்திருப்பார்கள் அப்ப அவர்கள் செய்யறதெல்லாம் தர்மமாக இருக்கும் இப்ப கோபிக்குகள் ஆயர் குலத்து இடைப்பண்கள் என்னென்ன செய்தார்களோ அனைத்தும் தர்மம் அங்கிருக்கிற கோவலர்கள் என்ன செய்தார்களோ அனைத்துமே தர்மம் கோசல தேசத்தில் அயோத்தி மாநகரத்தில் அங்கிருந்து ராமனோட கூடவே வாழ்ந்தார்களே பரம பக்தர்கள் அவர்கள் என்னென்ன செய்தார்களோ அத்தனையுமே தர்மம் குரங்குகள் அத்தனை யாது செய்ததோ தர்மம் அணில்கள் என்ன உதவி புரிந்தனவோ தர்மம் அப்ப அந்த பெரியோர்கள் என்னென்ன வழிகாட்டினார்களோ அதன்படி நடக்க வேண்டும் அந்த பெரியோர்களில் ஒருத்தர் தான் விதுரர் அவர் வழிகாட்டி கொடுக்கிறார் காட்டிய வழியில் திருத்தராஷ்டிரம் நடந்தானோ அல்லனோ ஆனால் நாம் ஒவ்வொருவரும் நடப்பது மிகுந்த பயனை கொடுக்கும் தர்மத்தை பல வகையாக பிரித்து கூறிக்கொண்டு வருகிறார் என்னென்ன துர்குணங்களை தீய பண்புகளை விட்டுடு இந்தந்த நல்ல பண்புகளை பிடித்துக்கொள் வாழ்க்கை என்பதை கூறிக்கொண்டு வருகிறார் அதுல இன்னொரு ஆற பற்றி இன்னைக்கு நாம் பார்க்க போறோம் அர்த்தாகமோ நித்தியம் அரோகிதாச்ச பிரியாச்ச பாரியா பிரியவாதினீச ீச விஜன் இப்பதற்கு இந்த ஆறும் வேணும் இந்த ஆறு ரொம்ப இன்பமா இருக்கணும் அப்ப இன்பமயமான வாழ்க்கை இருக்கணும் துன்பங்களாக விலகி போடணும் சூரியன் உதிட்டால் எப்படி இருட்டு விலகுகிறதோ அதை போல என் துன்பங்களாக இன்பமா கொடுக்கணும் இந்த ஸ்லோகம் சொல்றேன் ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம் ஆபத்துக்கனைத்தையும் போக்குகிறார் சம்பத்தனைத்தையும் கொடுக்கிறார் அப்படிப்பட்ட ராமச்சந்திரனை வணங்குகிறேன் என்கிற ஸ்லோகம் அத போல நம்ம ஆபத்தெல்லாம் போயணும் துக்கங்கள் தொலைஞ்சி போடணும் சுகமத்தனை வரணும் அப்படின்னா இந்த ஆரப்பண்ணு என்று சொல்லுகிறார் எவை அர்த்தாகமாக நித்தம் அரோகித்தாச்ச அர்த்த ஆகமஹ தினப்படி தினப்படி பண வரவுண்டே இருக்கணுமா அவர் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்பவே நன்னா இருக்க போதும் இதன்படி மது இருந்துட்டா சாமி என் வாழ்க்கைய அப்புறம் யாரும் பிடிக்கவே முடியாது நான் கரையிலேயே காலை வைக்க மாட்டேன் ஆகாசத்திலேயே பறந்துட்டு பேணுவோம் ஆனா கடைசியில் என்ன சொல்றாருன்னா ஆகாசத்துல பறந்து இருக்கிறவங்களுக்கு சுகம் கிடைக்காது பூமியில இருந்தா தான் சுகம் ஆகாயத்துல பறக்கிறதுனா செருக்கோட தெரியறதுன்னு அர்த்தம் அப்படி இருந்தா இன்பம் நிலைக்காது செருக்கற்று இருக்க வேணும் இப்ப அவர் சொல்ல போறது ஒன்னொன்னா பார்க்கும் சாமி இத்தனை நாள் இதை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுன்னு வந்தாப்புல இருக்கு ஆனா இவரானா இதை வேணும்னு சொல்றாரு தினப்படி பணம் சேர்ந்துட்டே இருக்கணும் அர்த்தாதமாக தினமும் தினமும் எல்லா வழிகளாலும் புதியது புதியதாக பணவரத்து இருந்துகொண்டே இருக்க வேண்டும் இப்போ நான் சொல்றது எல்லாருக்கும் பிடிக்கிறாப்புல இருக்குல்ல வைராகியம் வைராக்கியம்னு பார்த்துட்டு எதிலும் பற்று வைக்காதே பற்றப்பட்ட கர்ம செய் இப்படியே உங்களுக்கு கேட்டுட்டு கேட்டுட்டும் நல்ல வேலை நமக்குன்னு பேசுறதுக்கு ஒரு வித கிடைச்சார் பணம் வந்துட்டே சொல்றதை பத்தில அதை போல எங்களுக்கும் வந்துட்டே இருந்தா நல்லா நல்லா இருக்கும் மேலர்ஸ்லாம் என்னப்படி பணம் சேர்ந்து என்றும் நமக்கு ஆரோக்கிய குறவில்லாமல் ஹெல்த்தியா இருக்கணும் நோயற்ற தன்மை அர்த்தாகமோ நிச்சயம் பணம் சேர்ந்து கொண்டு போதல் அரோகிதா நித்தியம் தினப்படியே ஆரோக்கியத்துக்கு குறவில்லாமல் இருத்தல் பிரியாச பாரியா பிரியவாதினீச்சியாசாரியா அன்பாக இருக்கக்கூடிய மனைவி போருமா சுவாமினார் அன்பா இருந்து மட்டும் போறாது அந்த அன்பை வெளிப்படுத்துற வார்த்தையை இருக்கணும் பேச்சு நிற்க வேண்டும் நீ பேச்சு இருக்கணுமா மனசளவில் அன்பு இருந்தா போறாதான்னா நீங்க வாய்ப்பேச்சு ரொம்ப முக்கியமா இருக்கு எல்லாத்தையும் செய்வோம் கடைசியில வாயால் கெட்டு கொடுங்க இல்லையோ சுவாமி அவர் தலையை செய்வார் ஆனா எத்தையான பேச்சி தப்பு பெயர் பட்டணத்தின் போடுவார் இந்த குற நமக்கு வரவே கூடாது அதனால மனைவி பிரியமானவளாக அன்பானவளாக இருக்க வேண்டும் அன்பான பேச்சுடையவளாக இருக்க வேண்டும் இரண்டுமே முக்கியம் ஏன் பேச்சு தான் இருக்கணுமா பேச்சும் வாழ்க்கைக்கு தேவைப்படுறது கணவன் மனைவிக்குள்ள நன்கு நிலவ வேண்டும் அவர் ரெண்டு பேருக்கும் உறவு நன்னா இருக்கணும் அன்பா இருக்கணும் மனசு ஒருமித்திருக்கணும்னால் பேச்சு ரொம்ப முக்கியமா நான் எத்தனையுமோ நல்லதை நினைக்கலாம் ஆனா அதை சொல்லாமலே இருந்துகிட்டே நடக்குமா தீயதை கூட நினைக்கலாம் பேசாமல் இருந்துட்டேன்னா கூட தெரியாத கூட போயிடலாம் ஆனா நல்லத்தை எடுத்துரைத்து நான் அன்பான மனைவி இருக்க வேண்டும் அன்பான பேச்சுடையவளாக இருக்க வேண்டும் அடுத்து வசஷு பிள்ளை பெண்கள் நம் சொன்ன பேச்சு இருத்தல் ரொம்ப சந்தோஷங்கிறார்கள் உலகத்திலே எது இன்பமானதுன்னா நான் சொல்றபடி என் பெண்ணு நான் சொல்றபடி பிள்ளை கேட்கறா இது அந்த எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கும் தெரியுமோ ஆனா இன்னமோ ஒரு தவறான கம்ப்ளைண்ட் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும் வெள்ள பொண்ணுகள்லாம் நீங்கள் பெற்றோர் சொன்னபடி கேட்கறதே கிடையாது அவர்களை மதிக்கிறதே கிடையாது ஆனால் அப்படியே அதை பிரஷசைடு பண்ணிடும்படிக்கெல்லாம் இல்லை நாம கொஞ்சம் அதிகமாகவும் நினச்சிட்டு ரொம்ப தூரம் கட்டுப்படணும்னா யாரும் கட்டுப்பட போகிறது கிடையாது ஆனால் இஷ்யூ பேஸ்டாக இருக்கலாம் மூலியம் வெறுக்கக்கூடாது கண்டிப்பாக பெற்றோர் சொன்னதை கேட்கணும் ஆனால் எந்த அளவுக்கு சொல்லணும் எந்த அளவுக்கு கேட்டுக்கணும் எந்த வயசுக்கு சொல்லணும் எந்த வயசுக்கு கேட்கணும்னு இருக்கு அது என்னன்னு பார்ப்போம் இப்ப பொதுவா சொல்றது வசஷ்ட புத்திரா பிள்ளை சொன்னபடி கேக்கிறவனா இருக்கணும் பொண்ணு சொன்னபடி கேக்குறவளா இருக்கணும் கடைசியா அர்த்த கரீச வித்யா நாம படிச்சிருக்கிற படிப்பு நல்ல சம்பாத்தியத்தை கொடுக்கிற படிப்பா இருக்கணும் ஓஹோன்னு படிச்சோம் ஆனா படிச்சு சோறு பொள்ள சுவாமி எப்பவும் சரஸ்வதி தேவிக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் பிணக்கு அப்படின்னு ஒரு வழக்கு ஊர்ல பணம் இருக்கிற இடத்துல கண்டிப்பா படிப்பு இருக்காது இருந்தா பணம் இருக்காது ஓஹோன்னு வித்வானா இருப்பார் நல்ல ஹைகிரீவ் பெருமாள் கட்டாட்சம் இருக்கு என்ன பண்றது லட்சுமி கட்டாட்சம் இல்லை அப்படி இருக்கக்கூடாதுங்கிறார் என்ன படிச்சிருக்கமோ அந்த குவாலிபிகேஷன் நமக்கு நல்ல பணத்தை சம்பாதித்து கொடுக்கணும் அப்படி கொடுத்தா அதுவும் சுகத்தை கொடுக்கும் அப்ப ஆறு விஷயங்களை நீங்க பாக்குறோம் நானா ஞாபகப்படுத்தீங்க அர்த்தாகமோ நிச்சயம் தினப்படி பணம் சேர்ந்து கொண்டே இருத்தல் ஆரோக்கிதாச்ச எந்த நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருத்தல் பிரியாச்ச பாரியா அன்பான மனைவி பிரியவாதி நீச்ச பிரியமாக பேசக்கூடியவர் அன்பான வார்த்த உடைய மனைவி பணத்தை இதுதான் இந்த ஜீவலோகத்திலே உலக வாழ்க்கைக்கு பெரும் சுகத்தை கொடுக்க கூடியது புரிஞ்சுக்கோம் ஆனா இவர் இப்ப என்ன சொல்லவராங்கிற ஆழ் பொருளை நோக்குவோம் அர்த்தாத மகா தினமும் பணவரணும் தினமும் பணம் வரணும் பணத்துக்கு பின்னாடி போகணுங்கிறாரா இல்ல அதுலதான் ஆசை வைக்கணும்னு சொல்றார சிறுக இருந்தாலும் நம் செலவுக்கு மீது இருந்து வரவிருக்க வேணுங்கறது அர்த்தம் இது யாருக்காக சொல்லிட்டு இருக்காருன்னா செலவுக்கு அதிகமா செலவழிக்கிறோம் பாருங்க அப்படி இருக்கக்கூடாது தினமும் பணம் வரணும்னா வேலைக்கு போகும் ஒரு நூறு ரூபாய் இன்னைக்கு என் கூலின்னு விஷயங்களே அல்ல அரசாங்கத்திலேருந்து குறவான கூலி இப்ப நன்னா தான் கொடுக்கறா நூத்தி ரூபாய் இருநூறு ரூபாய் இருநூத்தி ரூபாய் யாரா இருந்தாலும் சம்பாதிக்கும் ஆனா அது போரல போறலாம் ஏன் போற மாட்டேங்கிறது வரவுக்கு தக்க செலவாக இல்லாமல் வரவை காற்றிலும் செலவு உயர்ந்து போயிருக்கிறது அப்படி இருந்தா சேமிப்பு வரவே வராதே நூறு ரூபா சம்பாதிக்கணும்னால் தொண்ணூறு ரூபா வரைக்கும் கொடுத்துடமா பத்து ரூபாயான சேமிக்கணுமா இல்லையா அவர் தினமும் வரணும்னு சொல்றது தினப்படி நமக்கு என்ன வரவோ அதை காற்றிலும் செலவு குறைச்சலா இருக்கணும்ங்கிறது இன்னொன்னு சொல்றார் தினப்படி பணம் வரதுங்கிறதுக்காக பண காசை தினமும் வளர்ந்து கொண்டு போகக்கூடாது இன்னொன்னு சொல்ற பணம் தினமும் வருதுன்றதுக்காக செருக்கு வந்து விடுவதும் கூடாது தினமும் வருதுமே வந்துருந்தா கூட பணத்தாசு இல்லாத இருக்கணும் தா கூட செருக்கு இருக்க வேண்டும் அடுத்து தினமும் பணம் சம்பாதிச்சிருந்தாலும் அந்த என்ன சம்பாதிச்சமோ அந்த வரவக்காயத்திலும் செலவு கூடி விடுவதே கூடாது பெருமாள்லாம் ரொம்ப கணக்கார பெருமாள் நமக்கே தோணும் ஒரு ஒரு ஊருக்கு போனா வஸ்திரமே குறைச்சலா இருக்கு தினப்படி பெருமாளுக்கு அரை அழாக்கு ஒரு அழகு எல்லாம் பிரசாதம் பண்றாளு சில சில ஊர்களை பார்த்தா ஓஹோன்னு பெருமாள் நிறைய அமுதி செய்யறாரு அங்க இருக்கிறது எல்லாம் ஆயிடுச்சு இங்க குடுத்த கூடாதா அப்படி நமக்கு தோணும் இருக்கும் எல்லாராக கணிசிட்டு ஓ இதெல்லாம் நல்லா இருக்கிற கோவில் இதெல்லாம் நலிவடைந்து இருக்கிற கோவில் இந்த கோவில்ல திருப்பினியே பண்ண முடியல எத்தனை இடத்துல புல்லு மண்டி போன கோவில் மரம் கொடி எல்லாம் ராஜகோபுரத்தை வளர்ந்து கிடக்கும் கோவிலே பூட்டிடுப்பா மக்கள் போய் அங்க தரிசனத்துக்கே வழி இல்லாத இதை போல ஒரு நூறு கோவில் இருக்குன்னு ஒரு நூறு கோவில் ஒரு பணக்கார கோவிலும் ஒரு ஏழை கோவில் ஏழை கோவில் ஒரு பணக்கார கோவில் ஒரு ஏழ கோவில் ஆராதனத்துக்கு வேண்டி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணலாம் ஏங்க இருக்க மாட்டேங்கிறது இல்ல வரவு இருக்க மாட்டேங்குது எந்தெந்த கோயில்கள் எல்லாம் நிலத்தை நம்பி இருந்தனவோ நிலத்திலிருந்து இருக்கிற வரவை நம்பி இருந்ததோ அதெல்லாம் அநேகமா நலிவடைஞ்சு போச்சு ஆனா எந்தெந்த கோவில்கள் பக்தர்கள் வரவு நித்திய பூஜை ஆராதனம் அபிஷேகம் அர்ச்சனை சீர்த்து உண்டியலில் போடுதல் இந்த கூட்டத்தை நம்பி இருக்கோ அந்த கோவில்லாம் இப்ப ஓஹோன்னு இருக்கு நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரிஞ்சு அப்ப நம்ம செய்ய வேண்டியதா ஓ இது இல்லையே இல்லையேன்னு இந்த ஓரோரு கோலையும் பக்தர்கள் நிறைய பேர் வந்து அவர்கள் காணிக்க செலுத்தி வளர்ற கோவில் ஆக்கிடணும் திருவேங்கல சொல்லவே வேண்டாம் திருப்பதியில் சேவிக்கிறதுக்காக போகும் சாமி எப்படி தாவர் பணத்தை சம்பாதிக்கிறார்களோ குபேரன்ட்ட வாங்கியிருக்கார் மொத்தத்தையும் தீர்ப்பு கொடுத்தாகணும் கீழே திருச்சானூரில் உட்காந்துருக்கிற நாச்சியார் அலர்மேல் மந்த தாயார் அவள் நமக்கு அனுகிரகிச்சு அனுபவிச்சு கொடுத்து கொடுத்து அனுப்புறா அங்கே போனால் உண்டியில் போட்டுடணும் திருவண்ணாமடையான்னு வாங்கிடுவோம் நம்ம ஒன்னை மட்டும் செலுத்துறோம்னு சொல்லுட்டு செலுத்தாமல் இருந்தோம் பெனால்ட்டியோட அபராதத்தோடு சேர்த்து வாங்கிட்டுருவோம் அது அந்த பெருமாளுக்கு இருக்கிற பெருமை அங்கே இப்பவும் பாருந்தோம் போட்டி போட்டி போட்டியாக இத்தனை பேரும் போடுற மொழியோ ஒரு கோடி ஒன்பது கோடி சேர்ந்து இந்த ப்ராஜெக்டுக்காக ஒரு இடத்துல பெருமாளுக்கு தங்கம் போடணும் ஏதோ ரோடு பேர் சேரா செல்வருக்கு ஏழையோ மேல மேல ஏழை ஆயிட்டு போக வேண்டியதுதான் அப்ப அந்த பெருமாள் என்ன பண்ணிக்கிறார் வரவெல்லாம் வந்துடும் அந்த வரவுக்கு அகேன்ஸ்ட் செலவுண்டான்னு பார்த்தா செலவெல்லாம் இது நல்லா இருக்கு அப்படி தான் ஆழ்வார்களத்தையும் பாஷரத்தை வாங்கி என்னென்ன ஆழ்வார்களோட எல்லாரும் என்ன பாடுங்கோ என்ன பாடுங்கோ என் ஒன்பது ஆழ்வார்களாலே பாடப்பெற்றவர் தனிமா தெய்வமான திருவேங்கடமுடையான் அப்ப அவரை பார்த்தா கூட வரவு தினப்படி வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் மாசாந்திர சங்கம்மா இவரான தினப்படி வரவு வரணுங்கிறார் எங்களுக்கு மாசம் ஒன்னாம் தேதி தானே கொடுப்பாள்னா போனா பொறுத்து இப்படி வேணாம் மாத்தீங்கோ மாதந்தோறும் வரவு என்றாலும் வச்சுக்கணும் தினப்படி உழைக்கணும் தினப்படி வரும்படி வரணும் அதுக்கு குறைச்சல செலவழிக்கணும் சத்தேனும் சேமிக்க வேண்டும் அந்த சேமிப்பிலிருந்து அந்த செலவுக்குள்ள ஒரு முக்கியமான செலவா தானத்தையும் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆகையால் செல்வம் கிடைக்கிறதுனாலே பெருமாள் நமக்கு அதை மற்ற பகிர்ந்து காட்டாங்க ஷேர் பண்ணிக்க வேண்டாமா குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுகாம் நிலந்தரும் செய்யும் என்று திருமங்கி சாதிக்கிறார் அர்த்தாகமாக நிச்சயம் அரோகிதா வாழ்வு நோயற்ற வாழ்வு அழ்வார்களே அதை பிரார்த்திக்கிறார் எதையுமே பெருமாள் கேட்க மாட்டான் ஆனா அவர்களே வாய்விட்டு நான் நோய் இல்லாம நல்லா கொன்னு உயிருண்ணும் விஷாதி பகை பசி செய்யலாம் உலகான் நெவிப்பெறான் சமர்ப்போந்தார் கூடிய விஷாதி வியாதி வியாதிங்கிறது மனோவியாதி ஒரு பக்கம் உடம்பு வியாதி ஒரு பக்கம் உடம்பு வியாதி கூட மருந்து கொடுத்து சரிப்படுத்தி விடலாம் ஆனா இந்த டிஜெக்ஷன் டிப்ரஷன் என்னமோ சொல்ற பிறந்தோ அந்த மனோவியாதி வந்துடுச்சுன்னா சரிப்படுத்த முடியாது நாம தான் யோசிக்கணும் இந்த மனோவியாசியெல்லாம் நமக்கு எதாவது பெரு பெருமை உண்டா எதானும் பயன் உண்டா வரவுக்காரா இப்படி சொல்லிட்டாலே வரவுக்காரா அப்படி சொல்லிட்டாலே என்ன மன போனா பிபி ஏறிப்படுறது என்னென்னமோ சுகர் ஏறிப்படுறது ஏன் ஒண்ணுல பிசிக்கலா நீங்க நல்லா தான் இருக்கு கிளினிக்கல் டெஸ்ட் எல்லாம் உழுந்தா இருக்கு என்னமோ நீங்க மனசுல நினைச்சிருக்கு அந்த மன அழுத்தத்தை போக்கினாத்தான் நீங்க ஆரோக்கியமா இருப்பீன்னா இப்ப நம்ம யாருக்காக நம்ம உடம்ப கருத்து கூட சொல்லுங்க பெருமாந்துருக்கார் அவரை அனுபவிப்போம் நல்ல தேனிலும் இனியவரா இருக்கார் கரும்ப காட்டிலும் இனியவரா இருக்கார் ஒரு உடம்பு வரப்போறது இல்லையே அதை விட்டுட்டு இவா என்ன மதிக்கலையா அவா என்ன மதிக்கலையே அவா குறை சொல்லிட்டாலே குறை சொல்லிட்டாலே கண்ணன் வாழ்க்கைக்கு அது முக்கியம் அவர் நினைச்சுக்கிறாரா ஆனந்தமா இருந்துட்டு தான் நம்ம வாழ்க்கை நகருமே தவிர யார் யாரையோ திருப்தி படுத்தவர்களுக்கு நம்மால் இயலாது பல பேரை திருப்தி படுத்தணும்னு நினைச்சோம் ஆரோக்கிய குறைவுதான் வரும் அது வேண்டான்னு தான் சொல்றார் அர்த்தாகமாக நிச்சயம் அரோகிதாச்சியாச்ச பாரியா பிரியவாதினீச்ச மனைவியை பற்றி முக்கியமாக சொல்றார் இந்த விதூர நீதி உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் போர் த்ரீ டூ ஒன் நைன் ஜீரோ டூ ஒன்